ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம தமுயோஸ்வத் புவராஜ் சம்தை நக்த பூர்வமே நிறம் பியசாச்சின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளினார் காட்டி கொண்டிருக்கிறார் அதில் கோரமான ரூபங்களை எல்லாம் பார்த்து அர்ஜுனன் இந்த ஹோரமான உக்ரமான ரூபத்தை பற்றி எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் உன்னுடைய செயல்களை புரிந்து முடியவில்லை வியப்பான படைப்பை காட்டுகிறாய் ஆச்சரியமூட்டுகின்ற விஷயங்களையெல்லாம் காட்டுகிறாய் அதே சமயம் மனதை அச்சப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் காட்டுகிறாய் என்று அர்ஜுனன் நினைத்து கொண்டு கேள்வி கேட்டான் பகவான் சொன்னார் நான் இப்பொழுது ஊழிக் இருக்கிறேன் நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய வீரர் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் ஏனென்றால் இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அதர்மத்தை குறைத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்லோகத்தில் இல்லை ஆகவே இந்த விஸ்வரூபத்தில் இதையும் நீ புரிஞ்சுக்கணும் ஆக சுகத்துக்கு காரணமானவற்றிலும் துக்கத்துக்கு காரணமானவற்றிலும் இறைவனே இருக்கிறார் ஆகவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு மணிவாஜக பெருமான் பாடிய அந்த சிவபுராணத்தினுடைய கருத்தை நினைச்சு பார்க்கலாம் ஆக இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அவன்தான் காரணம் இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கிற அனுபவமும் அவனே என்ற கருத்தைத்தான் மிகுந்த உயர்ந்த ஞானத்தோடு மணிவாஜக பெருமான் நமக்கு திருவாஜகத்திலே சிவபுராணத்திலே அருளி செய்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்கிறார் தஸ்மாத் தஸ்மாத்னா எனவே நான் ஊழிக் காலமாக இருக்கிறேன் எனவே எல்லோரையும் அழிக்கின்ற வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறார் தஸ்மாத் எனவே துவம் நீ உத்திஷ்ட எழுந்துரு இதுலேருந்து தெரிகிறது அர்ஜுனன் கீழே உட்கார்ந்திருக்கிறான் உத்திஷ்ட பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து கொண்டு அந்த இதுலேயே இருக்கிறான்னு தெரிகிறது எழுவாயாக அடிக்கடி இந்த சொல்ல சொல்கிறார் எழுந்திரு எழுந்துரு முதலே பார்த்தோம் குதா கஷ்மலமிதம் விஷமே சமுபித்தம் அனாரியுஷ்டஸ்வர்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன க்ளைவியம் ஆஸ்ம்பா நைதத்யபியுதிரம் ஹயத தௌர்பல்யம் தியக்வோத் பரந்தப தக்வர் நடுவுலையும் உத்திஷ்ட எழுந்துருன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் ஆகவே எழு யசோலஸ்வ புகழை அடைவாயாக புகழை பெறுவாயாக பீஷ்மர் துரோணர் தேவர்களாலேயும் கூட வெல்ல முடியாதவர்கள் எல்லாம் அர்ஜுனன் வென்றான் என்கின்ற மாபெரும் புகழை நீ பெறுவாயாக சத்ரூனு ஜித்வா சமர்தம் ராஜ்யம் புங்க்ஷுவ இந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு இந்த செழிப்பான இந்த ராஜ்ஜியத்தை புங்கஷ்வ அனுபவிப்பாயாக அனுபவிக்கிறதுனா இங்கே ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அனுபவிக்கிறதுனுடைய பொருள் பெரிய ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்யத்தை அனுபவிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ராஜ்யம்னு சொன்னால் அரண்மனையில் எப்போ பார்த்தாலும் புல இன்பத்துக்காகவே வாழ்கிறது அப்படிங்கிற நோக்கமாக நாம் புரிஞ்சுக்கக்கூடாது இது நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை சொல்கிறேன் அடுத்த வரியில் சொல்கிறார் ஏத்தே பூர்வமேவ மயா ஏவ நிகிதாக மயை வைத்தே நிகதா பூர்வமேவாங்கிற வரி இப்படி படிக்கணும் ஏத்தே ஏத்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பூர்வமேவ முன்பே இந்த யுத்த பூமிக்கு வரும்போதே என்னால் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா நிறுத்தம் அது மாத்திரம் இல்லை இந்த அத்தியாயம் தொடங்குற போதே சொல்லப்பட்டது சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வததாரயத்து பகவானும் அர்ஜுனனும் சங்குநாதத்தை ஊதிய பொழுதே அவர்களுடைய ஹிரதயமெல்லாம் பிழந்ததுன்னு வர்ணித்தார் வேதவியாசர் ஆகையினால உண்மையிலேயே அவர்களை நான் வந்து நுணுக்கமாக அவர்களை அழிக்கக்கூடிய பணியை நான் அவர்களேன்னா அவர்கள் இந்த உயிர்களை இல்லை மனசை கூட அழிக்க முடியாது உயிர்களை கூட அழிக்க முடியாது அவர்கள் வாழ்கின்ற உடல்களை அழிக்க புகுந்து விட்டேன் அந்த உடல்களை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் தவறாகனு சொன்னாலும் இன்னொரு கோணத்திலையும் புரிஞ்சுக்கணும் தர்மமாக வாழ்கிறவர்களும் அதர்மத்தை எதிர்க்கிறார்கள் அதர்மத்தை பண்ணுறதுனால தானே இவ்வளோ சிக்கல்கள்லாம் வருகிறது ஆகவே இது மிக கர்மா கொஞ்சம் நுணுக்கமானது தான் இருந்தாலும் இந்த யுத்தத்தில் நம்ம உடம்புல நம்ம ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டா நல்ல பாக்டீரியாஸும் செத்து போயிடும் அது மாதிரி இவ்வளோ மாபெரும் யுத்தம் வர்றபோது சில நல்லவர்களும் கூட அழியத்தான் வேண்டி அது இயற்கையினுடைய நியதி அர்ஜுனனுடைய பக்கத்திலையும் எல்லோரும் நிறைய பேர் போகிறார்கள் அதனால பகவான் சொல்றார் பூர்வமேவ அவர்களை அழிக்கக்கூடிய கர்மம் வெளிப்பட்டு விட்டது அந்த கர்மம் வேலை செய்ய போகிறது ஆகவே இவர்கள் என்னாலேயே அழிக்கப்பட்டு விட்டார்கள் முன்பே அழிக்கப்பட்டு விட்டார்கள் மயா ஏவ நிகதாகா மயா பூர்வமேவ ஏவ இவர்கள் எல்லோரும் என்னால் முன்னாலேயே அவரவர்களுடைய வினையின் காரணமாக கொல்லப்பட திட்டமிடப்பட்டு விட்டார்கள் இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த அர்த்தத்தை இந்த இடத்துல இன்னைக்கு பூர்த்தி பண்றேன் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு தொடர்ந்து நாம படிக்கலாம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் தஸ்மாத்வமுதிவா சத்ரூன் புங்கஸ்வராஜ்யம் சமருத்தம் எோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரான அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்